வற்புறு அல்லாஹின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் எதையேனும் என்னிடம் கேட்டு நான் கருத்த நிலையில் என்னிடம் இருந்து எதையேனும் அவருக்கு அவர் கேட்டது கொடுக்கப்படுமானால் அவருக்கு நான் கொடுத்ததில் பரக்கத் அதாவது அபிவிருத்தி செய்யப்பட மாட்டாது என்று நபி சொல்லு அலி அலுவலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று எட்டு